பிரகரணம் பேரு அப்படி ஆச்சாரிய பகவத் பக்தி நாம் எப்படி உபாசிக்கணும் அந்த உபாசனுடைய முறை என்ன இவைகள் சொல்லணும் இந்த பிரகரணத்தை மற்ற இடங்கள்ல ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு வந்த உபாசன பிரகரணத்தை பற்றி சொல்லல ல உோக்கியோபரத்தை முதல்ல ஆரம்பிச்சு முழுமையாக உபாசனையே சொல்லிக்கொண்டு வந்தது ஐந்து வரைக்கும் இப்படி அநேக விதமான உபாசனைகளை சொல்லிக்கொண்டிருந்த ஆச்சாரியால் தனியாக தான் ஒன்றும் பண்ணல ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணிருக்கார் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் கணபதி ஸ்தோத்திரம் இவைகள்லாம் சொல்லியிருக்க ஆனா உபாசன நியமங்கள் அப்படி எப்படி உபாதிக்கணும் என்ன உபாதிக்கணும் இவைகள் இதுவரைக்கும் சொல்லல ஆகையால் அவைகள்லாம் தந்த முறையாக சொல்லணும் என்பதற்காக சௌந்தர்லா முதல்ல அநேக பிரயோஜனங்கள் உபாதனை எல்லாமே நமக்கு என்ன கிட்டமோ அவைகள் சொல்றதுக்காக ஒவ்வொரு ஸ்லோகமா தனித்தனியா பண்ணிடுற இந்த வேதங்களுக்கெல்லாம் பரம தாத்பரியம் அவன் முக்தி அடைவதற்காகத்தான் மானிட பிறவி ஆமாவார நீங்க தங்களை அறிந்து கொள்ளணும் அதற்காகத்தான் மானிட பிறவி வந்திருக்க ஆனா அதை அறியவது என்கிறது ரொம்ப கஷ்டம் அதற்காக என்ன பண்ணி இருக்கு உபாசன எங்களும் நெஞ்ச கர்மாக்களையும் கொடுத்திருக்கு அவரவனும் ஏற்பட்டதான கர்மாக்கள் அதே போலயே சித்தமானது ஏகாத்மமாக வருவதற்காக மனதானது ஒரு இடத்துல ஒருமுனையாக நிற்கிறது இல்லை பலபரவாக போய் போய் அதுக்கு வழக்கம் ஒரு இடத்துல என்ன வழக்கம் இல்லை ஆயால் அப்படிப்பட்டதான அந்த மனசானது ஏகாக்கிரமாக நிக்கணும் என்பதற்காகவே உபாசனா மார்க்கம் உபநிழத்த அதை நமக்கு சொல்லும் பொழுது நடுவுல நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்கள் துன்பங்கள் இவை போகணும் அப்பதான் நம்ம ஒரு இங்கே உட்கார முடியும் வாழ்க்கையில பரமுறையாக மகிழ்ச்சியில் இழுத்துட்டாருன்னா அவனால் உட்கார முடியுமா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் துறந்து போகக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு வரலையே ஆகையால் அவனுக்கு இந்த தத்துவமானது புரியறதுக்காக அவன் வாழ்க்கையில அப்பொழுது பிரார்த்த கருமாவனால் ஏற்படக்கூடியதான துன்பங்களை ஓரளவுக்கு உபசமனம் பண்ணி அவனை இந்த பக்கம் திருப்பணும் என்பதற்காக அநேக ஸ்லோகங்கள் அநேக விதமான உபாசனங்கள் இவைகள்லாம் திர்கின்றான் கடை சிவசக்தி ஆகோ என்று எல்லா உபாதனங்களுக்கும் சாரமாக எப்படி மனசு ஒருமனையாக நிற்கணும் என்பதற்காக எல்லா துன்பங்களும் நீங்களும் என்பதற்காக முதல் ஸ்லோகத்தை சொன்னாரோ அதே மாதிரி சக்தியாதி தட்டித்வந்தம் மின்னல் கொடி போன்றவாறு ஒரு தோற்றம் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதயத்துல மின்னல் கொடி மாதிரி மூலாதாரத்துல மாதிரி அது என்ன பண்ணும் திமிர பரிபந்தா திமிரம் அஜானம் இன்னும் அறியாமை அறியாமைக்கு முன்னால ஒண்ணு இருக்கு எது நம்ம எதுக்கும் உபயோகம் இல்லை எதுக்கும் கையாளாதவன் அப்படின்னு ஒரு மனுஷருங்க ஒரு டிப்ரஷன் எடுத்தாலும் அது நமக்கு கைகூடும் நம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை இருந்து அவன் முயற்சி பண்ணினானே ஆனால் எல்லா விதமான அறியாமையும் போய்விடும் தீவிர அம்பாட்டிய மணிபூரத்தில் இருக்கக்கூடியதான அநேக விதமான ஆபரணங்கள் அது இருக்கக்கூடியதான் அந்த கற்கள் நிகழ்ந்ததான கற்கள் அதுல இந்த ஸ்புரணமானது மேல விழுந்து நமக்கு உள்ளூரையே மேகம் அடையம் எப்படி இருக்கு ஈருண்டமேகம் மாதிரி இருக்கு கிருஷ்ணனுடைய கலனும் ராமனுடைய கலனும் நம்ம சொல்லும் பொழுது நீருண்டமேகம்னு சொல்றோம் அந்த நீருண்டமேகம்னு என்ன சத்திய நீங்க எப்படி வேகமான மழையை கொட்டுமோ அப்படி தாங்கள் நினைத்ததான எத்தனை பதார்த்தங்களையும் ஒரு அத்தை குழந்தை கூடிகளுக்கு கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு கமபி மணிபூரை கதரணம் என்னது என்று சொல்ல முடியல எரு கமபி என்று அதுக்கு பெயர் உருவம் கிடையாது லலிதா சாஸ் நூறு ஆயிரம் நாமா கற்று வந்திருக்கேன் இந்த ஆயிரம் நாமாக்கள்னு ஒரு விசிஷ்டமான நாமாக்கல் இது தவிர கங்கா பவானி காயத்ரி காலி லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி பத்து விதமான நாமாக்கள் இருக்காங்க சியாமலா லலிதா தசா அப்படின்னு பத்து விதமான நாமக்கல் ஆனா அத்தனை நாமாக்கள்லையும் விசேஷமான நாமாக்கல் வார்த்தேவிகளால சொல்லப்பட்டதான இந்த நாமக்கல் அவன் அனுபவிச்சதான நாமார்கள் அவளுடைய மனசுல தோண்டினதான் அந்த ஸ்வரூபம் என்னென்ன குணங்கள் இருந்தோ அந்த குணங்களை அப்படியே சொன்னதாக நாமார்கள் ஆகையால் அது விதமாக ஆனா வசுதா ஏதாவது ஒரு பேருண்டோ இல்ல பேரும் ஒரு இல்லாதான ஒரு தர்ப்பம் தற்பாதீதமான ஒரு ஸ்வரூபம் அந்த சுத்த பிரம்மம் இருக்க அதுக்கு என்னது தத்துவம் என்று சொல்ல முடியாது வாக்குக்கும் மனசுக்கும் எண்ணாதான ஸ்வரூபம் சொல்ல முடியால் மேரல்லாத அப்படிப்பட்டதானது அரமிகிர தப்தம் திரிபுவனம் இப்படிப்பட்டதான் சேர்க்கிறேன் அரமிகிர தப்தம் சூரியன் என கூடியதான அரண் என கூடியதான சூரியன் அதனால தப்தம் திரிபுவனம் அதனால எரிந்து கொண்டிருக்கக்கூடியதான மூலத்தையும் தன்னுடைய தயார்ந்தர் ரெட்டியினால நினைந்ததான எல்லா விதமான ஆதைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான அம்பாளே தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற ஸ்லோகம் பார்த்தோம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது விசேஷமாக சித்த குட்டிக்கான்னு சொல்லி இத யாரை தியானம் பண்ணிட்டு இப்படி கீழே சொன்ன பிரகாரமாக தியானம் பண்றாலும் அவளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் பிரம்மத்யாதி மகா பாதகங்களும் என்னது என்று சொல்ல முடியாது எப்ப என்ன தப்பு பண்ணினோமோ தெரியாம பண்ணிருக்கல அப்படிப்பட்டதான பாதகங்களும் போகிறதுக்கு சுப்பிரமணிய சுவாமிய தியானம் பண்ணினா அபஸ்ம சிரமே திரு அப்படின்னு ரொம்ப ராஜாக்கள் எல்லாம் போட்டு கொடுக்குறதான திருநீர் அடைஞ்சாலே ஓடி போயிடுவது அதே மாதிரியாக இந்த ஸ்லோகம் கிட்ட வந்தாலே ஏதாவது ஆற்றுல ஏதாவது நமக்கு தெரியாமலேயே விரோதிகள் ஏதாவது செய்வதனை பண்ணி இருந்த போதிலும் அப்படி வெள்ளம் இருந்தாலும் இது ஓடி போயிடும் கிட்டையே வரவிட்டாரு ஆனா அவளால இந்த ஸ்லோகமே படிக்க முடியாது சார் அதுவே அதுக்காகத்தான் முயற்சி எடுக்கணும் மானிட பிறவியில பகவான் நமக்கு ரெண்டு கொடுத்திருக்க கர்ம வினைகளை அனுபவித்துல என்ன பண்ணிருக்க தெரியுமோ அதுக்கு பிராகம் பண்ணக்கூடியதான ஒரு திறமையை நமக்கு கொடுத்திருக்க பிரிவில் இருக்கு இந்த நூறு வருஷங்களுக்குள்ள நீங்க அதையும் பண்ணலாம் ஆகியால் அவைகளை பண்ண மேலேயானால் அது ஓரளவுக்கு உபசமாகும் அதே விதமா அடுத்த பிறகு அவங்களுக்கு அவங்க அது கிட்ட வரவிடாம பார்த்தோம் அப்படி ஏழு பேர் போயிட்டே இருக்கும் ஆகால் அவைகள் இல்லாம பண்றதுக்கு மிக உகந்ததான ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால தம் அரமிக தப்தம் திரிபுவனம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நேற்று பார்த்தோம்